வணக்கம் வயது முதிர்வை என்னன்னு பார்ப்போம் வாங்க அதிமதுரம் எழுபத்தஞ்சு மில்லிகிராம்ல இருந்து ஒரு கிராம் வரை எடுத்து அதனுடன் தேன் கலந்து அன்றாடம் காலை மாலை சாப்பிட்டு வந்தாலே வயது முதிர்வை தடுக்க முடியும் அதிமதுரம் எடுத்துக்கிட்டு வரதுனால டிஷ்யூ டேமேஜ் அதாவது செல் தீசு சிதைவை தடுக்க முடியும் ஈரல் பலப்படும் ஜீர்ண உறுப்புகள் சீராக இயங்கும் இரத்த உற்பத்தி அதிகமாகும் அதனால ரத்த சோகையை தடுக்கலாம் அழகையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் அது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உள்ள காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வரதும் ரொம்ப நல்லது என்ன நேயர்களே உங்களுக்கு இந்த துளி பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க